வணக்கம் நற்றினையின் தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாவது செய்தி சேவை ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் ஆளுநர் உரையுடன் நேற்று தொடங்கிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் பனிரெண்டாம் தேதி வரை நடக்கும் என அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் சபாநாயகர் தெரிவித்தார் ஆளுநர் உரையில் ஒரு புதிய அறிவிப்பு கூட இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் நேற்று ஆளுநர் உரையை புறக்கணித்து திமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வெளிநடப்பு செய்தன போக்குவரத்து கடிதங்களை அரசு சரியாக நடத்த முடியாவிட்டால் அதை தனியார் மயமாக்கிவிட வேண்டியதுதானே என்று உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது பொங்கலுக்கு கூடுதல் ரயில்களை இயக்க கோரிக்கை விடுத்துள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார் மேலும் தொழிற்சங்கங்களுடன் இனி பேச்சுவார்த்தை இல்லை என்றும் அவர்கள் பணிக்க திரும்பாவிட்டால் புதிய ஆட்களை நியமிப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார் இன்னும் ஒரு மாதத்தில் அரசியலுக்கு வந்துவிடுவேன் என்று இயக்குநர் கே பாக்யராஜ் தெரிவித்துள்ளார் அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று செவிலியர்கள் படிப்படியாக நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் அடுத்து வரும் இரண்டு நாட்கள் சென்னை உட்பட கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறைந்த பயண செலவில் கப்பல் மூலம் ஹஜ் பயணிகளை அனுப்பும் இந்தியாவின் திட்டத்திற்கு சவுதி அரேபியா ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக மத்திய அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார் பஹ்ரைன் சென்றுள்ள காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் தலைவரான பிறகு அவர் செல்லும் முதல் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் இது நாடு முழுவதும் எட்டாயிரத்து ரயில் நிலையங்களில் வைஃபை வசதி செய்ய ரயில்வே துறை முடிவு செய்துள்ளது ரஜினிகாந்தின் பாபா முத்திரை தங்களுக்கு சொந்தமானது என்று மும்பை ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒன்று உரிமை கோரியுள்ளது ஒரே அட்டையை பயன்படுத்தி மெட்ரோ மற்றும் பேருந்தில் பயணிக்கும் காமன் மொபிலிட்டி கார்டு என்ற புதிய திட்டம் நேற்று டெல்லியில் துவங்கி வைக்கப்பட்டுள்ளது முதல் முறையாக முப்தி முகமது சையத் நினைவு பீகார் முதல் மந்திரி நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பாகிஸ்தானுக்கு கிடைக்கும் சர்வதேச நிதியுதவிகளை தடுத்து நிறுத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது ஈரானில் ஆரம்ப பள்ளிகளில் ஆங்கிலம் கற்பிக்க அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் நாட்டில் இதுவரை இல்லாத அளவு மிகச்சிறிய தக்காளியை அந்நாட்டு விவசாய விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர் வணிகச் செய்திகள் ரிலையன்ஸின் ஜியோ நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு புத்தாண்டு ஆஃபராக ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி மேல் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு டேட்டாவை வழங்க உள்ளது மும்பை பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் முப்பத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளிகளை கடந்தது அதுபோலவே தேசிய பங்குச்சந்தையில் நிப்டி பத்தாயிரத்தி புள்ளிகளை கடந்து சாதனை படைத்தது அதிக கட்டமைப்பு சீர்திருத்தங்களை மேற்கொண்ட நாடாக இந்தியா மட்டுமே திகழ்கிறது என்று நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் பதஞ்சலி நிறுவனம் தனது தயாரிப்புகளை இ காமர்ஸ் மூலம் விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் சிட்னி டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி இன்னிங்ஸ் மற்றும் 123 இருபத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி அசஸ் தொடரை நான்குக்கு பூஜ்ஜியம் என்று கைப்பற்றியது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னையில் நடைபெற்ற சென்னையின் FC, டெல்லி டைனமாஸ் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் இரண்டுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது ஜெர்மனியைச் சேர்ந்த புகழ்பெற்ற போர்சியா டாட்மெண்ட் கால்பந்து அணியில் விளையாட உள்ள முன்னாள் தடகள வீரர் உசைன் போல்ட் மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்காக விளையாடுவதே தனது கனவு என தெரிவித்துள்ளார் இந்தியா தென்னாப்பிரிக்காவின் முதல் டெஸ்ட் தொடரில் தென்னாப்பிரிக்கா எழுபத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது நடிகர் சங்கத்துக்கு தனியே ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும் என்ற தனது நீண்ட நாள் கனவு வெகு விரைவில் நிஜமாக போவதில் மகிழ்ச்சி என்று கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் ரஜினியின் தொண்டனாக எல்லா தொகுதிகளிலும் நான் வாக்கு சேகரிப்பேன் என்று நடிகர் விஷால் கூறியுள்ளார் உழைப்பு தொழில் மேல் அக்கறை மரியாதை ஒழுக்கம் கொடுத்த வாக்கை கடைபிடிப்பது போன்ற அனைத்திற்கும் நேர் எதிரானவர் நடிகர் ஜெய் என்று பலூன் தயாரிப்பாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் டிக் டிக் டிக் எனது நூறாவது படம் ஆயிரம் படங்களுக்கு மேல் பணியாற்ற விரும்புகிறேன் என்று இசையமைப்பாளர் டி இமான் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசினார் செல்வராகவன் இயக்கத்தில் சூர்யா நடிக்கவுள்ள படத்தின் மற்றொரு நாயகியாக ரகுல் பிரீத் சிங் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல சுவையான தகவல்களை செவிமடுக்க டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்